வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்மோடு எடுத்து செல்ல போகிறோம் நிச்சயமாக ஒன்றையும் கிடையாது ஆனால் நாம் விட்டு செல்வதற்கு நிறைய இருக்கின்றன நம்மால் எடுத்து செல்ல இயலவில்லை என்றாலும் கூட நாம் இந்த பூமியில விட்டு செல்ல வேண்டிய நிறைய பொருட்கள் அல்லது நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கின்றன அதில் மிக முக்கியமானது அன்பு அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிச்சயமாக நம்ம வந்து விதைச்சுட்டு போனோம் ஏனென்றால் வாழும் பொழுது அன்பு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நமக்கான மதிப்பு இந்த பூமியில் இருக்காது யாரெல்லாம் மிக அன்பாக இருக்கிறார்களோ அவர்களுடைய மதிப்பு மிக உயர்ந்து காணப்படுவதை அன்றாட வாழ்க்கையில பார்த்துட்டு தான் இருக்கும் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் முன்னாள் பிரதமர் தனக்கென ஒரு எளிய குடும்பத்தோடு இருந்தாலும் கூட அந்த மனிதர் இறந்தபொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சியை சார்ந்தவர் மறுத்தப்பட்டார்கள் ஏதோ ஒரு தலைவருக்கு இரங்கல் தெரிவிக்கிறோம் என்றெல்லாம் இல்லாமல் உண்மையிலேயே வருத்தப்பட்டு தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்திருந்தார்கள் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் அன்போடு வாழ்ந்ததுதான் இன்னும் ஒரு சில தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வாழும் பொழுது பெரிய புகழின் உச்சியில் இருப்பது போல தோன்றும் ஆனால் அன்பு இல்லாதவர்களுடைய வாழ்க்கையே அது ஒரு வினோதமானது அதற்கும் தமிழகம் மிக சமீபத்திலே சான்று கண்டிருக்கிறது நாம் அதை இங்கே குறிப்பிட விரும்பவில்லை ஆயினும் கூட உள்ளத்தில் உண்மையான அன்பு இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த தலைவரை கண்டு நாம் எல்லாம் அனுபவத்திலே பார்த்திருக்கிறோம் ஆகையினால் அன்போடு வாழ கற்றுக்கொள்வோம் அகத்திலே அன்பு இருக்க வேண்டும் இதை வலியுறுத்தும் பொழுது வள்ளுவர் பெருமான் என்ன சொல்கிறார் என்றால் அகத்தில் அன்பு இல்லாதவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பாலைவனத்திலே இருக்கக்கூடிய ஒரு பட்ட மரம் தளிர்த்தது போன்றதான் அந்த பாலைவனத்துல பார்த்தீங்கன்னா கடுமையான வெப்பத்துல ஒரு அப்படியே மரம் பட்டு போய் லேசா தளிர்த்திருக்கும் அப்படியே இது பசுமை வர மாதிரி தோணும் அப்படி ஒரு மரம் அதை பார்ப்பதற்கே வருத்தமாக இருக்கும் அது போன்றதான் இந்த நம்மளுடைய உள்ளத்திலே அன்பு இல்லாதவர்களுடைய வாழ்க்கை ஆகையினால நாம் அன்போடு வாழ்வோம் அழகாக வாழ்வோம் எல்லோரும் நம்மை விரும்பி ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் வாழ கற்றுக்கொள்வோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரமிட்டு அன்புடைமை குரல் எண் எழுபத்தி எட்டு அன்பகத்தில் மீண்டும் குரல் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வற்றல் மரம் தளிர் தற்று இந்த நாள் இனிய நாளாக மீட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி